ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையிலே பதினாறாவது அத்தியாயத்திலே கடைசியிலே இந்த இரண்டு ஸ்லோகங்களை சொல்லியிருக்கிறார் அதனுடைய பொருளை சிந்திப்பதன் மூலம் நமது வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை சிந்திப்போம் எாஸ்திரவிசிய வாமக்கார்த்திமோதி நகம் பராம் கிம் தாஸ்திரம் பிரமாணம் காரியவாஸ்திரோம் கர்மகர் எவன் மனம் போன போக்கில் செயல்படுகிறானோ அவன் வாழ்க்கையில் நன்மையை அடைவதில்லை யகா சாஸ்திர விதி உத்ஸிருஜ எவன் சாஸ்திர விதியை மீறி சட்டதிட்டங்களை மீறி வர்த்தத்தே காமகாரத தன்னுடைய விருப்பம் போல் செயல்படுகிறானோ நசசித்தி அவாப்னோதி அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைவதில்லை ந சுகம் அவன் மகிழ்ச்சியும் அடைவதில்லை ந பராம்கத்திம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையாகிய முக்தியையும் அடைவதில்லை உண்மையான அமைதியையோ ஆனந்தத்தையோ இந்த உடல் அழிவதற்கு முன்னமேயே அவனால் பெற இயலுவதில்லை என்பது கருத்து தஸ்மாத்து எனவே சாஸ்திரம் பிரமாணம்தே உனக்கு சாஸ்திரந்தான் பிரமாணம் எதற்கு காரிய அகாரிய வியவஸ்திதை நினைக்க வேண்டும் எதை நினைக்கக்கூடாது எதை வில்ஃபுல்லா அதாவது ஆழ்ந்து எதை நினைக்க வேண்டும் எதை ஆழ்ந்து நினைக்கக்கூடாது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற விஷயத்திலே சாஸ்திரங்கள் தான் பிரமாணம் அந்த அறிவை கொடுப்பது சாஸ்திரங்கள் தான் திருக்குறள் போன்ற நாளடியார் போன்ற நீதிநெறி விளக்கம் போன்ற பல நூல்கள் இராமாயணம் மகாபாரதம் போன்ற இத்திகாசங்கள் இவைகளெல்லாம் வாழ்க்கையில் செய்யத்தகுந்தது எது செய்யத்தகாதது எது என்பதை மிக தெளிவாக உபதேசிக்கிறது நம்முடைய எண்ணம் சொல் செயல் இவைகள் எல்லாம் சாஸ்திர நெறிக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் நம்முடைய விருப்பு வெறுப்புப்படி நடக்காமல் பெரியோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த நெறிப்படி நடக்க பழக வேண்டும் அப்படி சாஸ்திரம் சொன்னபடி நீ செயல்படுவாயாக என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உணர்த்தி இருக்கிறார் நான் திரும்பத் திரும்ப இந்த கருத்தை கூறுவதற்கு காரணம் நம்முடைய விருப்பு வெறுப்புப்படி செயல்படாமல் சாஸ்திரங்கள் சொன்ன நெறிப்படி வாழ்வதுதான் தர்மம் என்பதால் இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறேன் எனவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னபடி மனம் போன போக்கிலே வாழாமல் சாஸ்திரங்கள் சொன்னபடி எண்ணம் சொல் செயல்கள் இவைகளை ஒவ்வொரு நாளும் செம்மைப்படுத்தி இந்த உடலிலிருந்து உயிர் பிரிவதற்குள் உயர்ந்த மேலான நன்மையை நாமும் பெற்று உலகத்திற்கும் வழங்கி செல்வோமாக இறைவன் அருள் புரிவானாக ஆக